அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் திருவள்ளுவர் இங்கே நட்ப பத்தி ஒரு அழகான கருத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார் அதாவது சேர்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல நட்புக்கு இருவர் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிந்துணர்வு அந்த ஒத்த மனம்னு சொல்கிறோமே அது இருந்தாலே போகும் சேர்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை கூடவே இருந்தால்தான் நட்பு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது எத்தனையோ பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமையே நட்போடு இருந்திருக்கிறார்கள் ஆகவே நட்பு அத்தகையது அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குறார் புணர்ச்சி புணர்ச்சின்னு சொன்னால் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாகிறதுக்காக வேண்டி சேர்ந்திருக்கணும் அப்படின்னு பழகுதல் வேண்டாம் அந்த ஷேரிங் நம்ம சொல்கிறோமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் இருக்கிற கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த காலத்திலே எப்படி சொல்லியிருக்கார் இப்போ எவ்வளவோ தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் இருக்குது ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு கொள்ள முடியாமையே நட்பாக இருந்திருக்கிறார்கள் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் அப்படின்னா என் அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாக இருப்பதற்கு ஒரு இடத்தில் சேர்ந்து இருக்கிறதோ அடிக்கடி கண்டு பழகுவதோ அவசியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் உணர்ச்சி தான் ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ்லன்த்னு சொல்றோமே இருவருக்கும் ஒரே மாதிரியா உணர்ச்சிகள் இருப்பது தான் நட்பாங் தரும் கிழமைன்னா உரிமைன்னு அர்த்தம் ஆக நட்புங்கிற ஒரு உரிமையை நமக்கு கொடுக்கும் அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னா உரிமை கொண்டாடலாம் அவரும் என்னுடைய நண்பர் அப்படின்னு உரிமை கொண்டாட முடியும் இதனுடைய பொழிப்புரை என்ன ஒருவரோடு ஒருவர் நட்பாக இருப்பதற்கு ஓரிடத்தில் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமோ அடிக்கடி கண்டு பழகுவதோ அவசியம் ஆனால் இருவருக்கும் ஒரே மாதிரியான உணர்ச்சிகள் இருப்பதே நட்பு என்கின்ற உரிமையை தன்மையை கொடுக்கும் என்பது பொழிப்புரை புணர்ச்சிங்கிறது ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் பழகுதல்ங்கிறதுக்கு பல காலம் சொல்லாடியும் வருவுதல் அப்படிங்கிறார் அடிக்கடி த பார்த்து பேசுறது நேருக்கு நேர் பேசிக்கிறது அதுதான் பழகுதல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் புணர்ச்சி பழகுதல்ங்கிறதுக்கு அடிக்கடி பார்த்து பார்த்து பேசிக்கிறது இது ரெண்டுமே இல்லாமல் கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசுராந்தையாருக்கும் அப்படி ஒரு உணர்ச்சி ஒப்பு இருந்தது அதனால கோப்பரிஞ்சோழன் இறந்துவிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே பிசிராந்தையாரும் உயிர் திறந்தார் அப்படின்னு நாம் வரலாற்று வாயிலாக படிக்கிறோம் அதுவே உடல் உயிர் நீங்கும் உரிமைத்தாய நட்பினை பயக்கம் என்பதாம் அப்படிங்கிறார் அவர் போயிட்டார்னு கேட்டவுடனே இவருக்கும் சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிந்ததாக சொல்லப்படுகிறது நட்பிற்கு புணர்ச்சி பழகுதல் உணர்ச்சி ஒத்தல் என்னும் காரணம் மூன்ற நுள்ளம் பின்னது சிறப்புடைத்தென்பது இதனால் கூறப்பட்டது ஆ புணர்ச்சி பழகுதலை காட்டிலும் உணர்ச்சி ஒத்து இருக்கிறது தான் நட்புக்கு ரொம்ப முக்கியம் என்று இந்த காரணத்தை இங்கே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று பரிமேலழகர் சொல்கிறார் இந்த குரட்பாவில் நட்பினுடைய உயர்வு எதை வைத்திருக்கிறது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைபடச் சேய ஆயினும் தொடைபுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே புறநானூற்றுல கண்ணகனார் அப்படிங்கிற பெரியவரால் பாடப்பட்டது பொன் பவளம் முத்து மணி என்பன ஒவ்வொன்றும் வேறு வேறு தொலைவிடங்களில் கிடைப்பன ஒன்று ஒன்று ஓரடத்தில் இருக்குது எல்லாவற்றையும் ஒன்றாக தொடுத்து கோர்வையாக்குற பொழுது ஓரிடத்திலேயே அது அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அணியாகி சிறப்படையும் அது போலவே சான்றோர் சான்றோர் பக்கமே சேர்வர் சால்வில்லாதார் பக்கமே சால்வில்லாதவர் சேர்வர் இது உலகத்து இயல்பு சாலார்ன்னு சொன்னால் அறிவு ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால அமைதி இல்லாத தன்மை உடையவர்கள் சாலார் பாலர் அப்படின்னா அமைதி இல்லாதவர்களுடைய பக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்